வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து செந்தில் குமார் இன்று டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்க ரயில் பாதை அமைப்பதற்காக மெக்சிகோவிடமிருந்து எழுவத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலப்பகுதியை பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விலைக்கு வாங்கியது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டில் தேசியவாதியான ஜோஸ் ரிசால் என்பவர் மணிலாவில் ஸ்பெயின் ஆதிக்கவாதிகளால் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நாள் பிலிப்பைன்ஸில் ரிசால் நாள் என்ற பெயரில் விடுமுறை நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சிகாகோவில் நாடக அரங்கு ஒன்றில் இடம்பெற்ற தீயினால் 600 பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி டாக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சோவியத் சோசலிச குடியரசுகளின் ஒன்றியம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுபாஷ் சந்திர அவர்கள் அந்தமான் தீவுகளின் போர்ட் பிளேயர் நகரில் இந்திய விடுதலைக் கொள்கையை ஏற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா மக்கள் சீன குடியரசை அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது என் டிஎஸ்சி வர்ண தொலைக்காட்சி பெட்டி விற்பனைக்கு விடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேலும் வேட்டிக்கன் நாடும் தூதரக உறவுகளை ஏற்படுத்தி கொண்டன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முன்னாள் ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடுக்கடலில் ஏற்பட்ட புயலில் சிக்கி எட்நூற்றி ஐம்பது பயணிகளுடன் சென்ற செனோபதி நுசந்தாரா என்ற இந்தோனேசிய கப்பல் கடலில் மூழ்கியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு யுரேனஸ் கோலின் பதினைந்தாவது சந்திரனை ஸ்டீபன் பி சினோத் என்பவர் கண்டுபிடித்தார் அந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனஸின் முதலாவது சந்திரன் என்ற வகையில் இதற்கு எஸ்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு யூ என்கிற என் பெயர் இடப்பட்டது யுரேனஸின் பெரிய சந்திரன்களில் முதன்மையான மிராண்டா எனும் துணைக்கோளுக்கும் யுரேனஸ் வலயத்திற்கும் இடையே இக்கோளானது சுற்றி வருகிறது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரூடியார்ட் கெப்ளிங் இந்தியாவில் பிறந்த பிரிட்டன் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ரமண மகரிஷி தமிழகத்தைச் சேர்ந்த ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டைகர்வுட்ஸ் விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லெப்ரான் ஜேம்ஸ் அமெரிக்க கூடைப்பந்து ஆட்டக்காரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ராய ரகுநாத தொண்டைமான் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரொமாயின் ரோலாண்ட் நோபல் பரிசு பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆல்பர்ட் நார்த் ஒயிட்ஹெட் பிரிட்டன் கணிதவியலாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சதாம் உசைன் முன்னாள் ஈராக் அதிபர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கோ நம்மாழ்வார் இயர்க்கை ஆர்வலர் இந்நாளின் சிறப்புகள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்று ரிசால் நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே